அத்தியாயம் தேடுதல் அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையமாக மன்னரைகளை சந்திக்கும் வரை அதிகமாக செல்வத்தை தேடுவது உங்கள் கவனத்தை திருப்பிவிட்டது அவ்வாறில்லை அறிவீர்கள் பின்னரும் அவ்வாறில்லை மீண்டும் அறிவீர்கள் அவ்வாறில்லை நீங்கள் உறுதியாக அறிவீர்களாயின் நரகத்தை காண்பீர்கள் பின்னர் மிக உறுதியாக அறிவீர்கள் பின்னர் அந்நாளில் அருக்கொடை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள்